ம் நமோவிதாசிரோ வம்சி மஹோ நமோ குருப்பிரணோமே வாக்ோத்திரோமிஷம் மாஹம் மாமா நோராம அனரா மே அஸ் தமன உபனிமயி சன் ஓம்ஷா खंड़ ஷாந்தோகியோப்பாவதாவது ஃண்டண்ட்மா பாப்மா விஜரோ விமத்துர்விஷோக்கிஜி பாச சத்தியா சத்திய சோன்வேவிய ச விஜிஞ் சர்வாவிச்சோக்கோ சாமான விஜாத்தீதி தோோபேரா அனுபுதி ேச்சுர்ஹந்த சர்விச்சோோக்கோவிச்ச காமா பிரபவராஜ तौह விச்சனா தௌஹ்ப்பௌா ப்ரமச்சரிய तौह प्रजापति रुवाच, तौहो तौह तौह आत्मा தௌ பிரருமி வவாஸ்தீ தோத்து ஆகத்த பிஜரோ விமத்தியுர்ஷோக்கோத் सत्यकाम அப்ப कामान சோன்வோசித்த சார்ச்சோக்கா भगवतो காமாத்மாவித்தீவோ வச்ச दहर उपदेश जीव அனந்தரம் ஜவபிர சொல்ல உபாசனை சொல்லப்பட்டது ஜீவாத்மா பரமாத்மாவை தியானம் பண்ணி நாடி வழியாக சுஷும்னா நாடி வழியாக கிளம்பி சூரியரஷ்மி வழியாக பிரம்மலோகத்துக்கு போய் அங்க மோட்சம் அடைகிறது கிரமமுக்தி சாதனம் உபதேசிக்கப்பட்டது தஹரவித்யா உபதேசத்வாரா க்ரமமுக்தி உபதிஷ்டா அப்படி சொல்லணும் தகரவித்ய உபாசனையின் வாயிலாக கிரமமுக்தி சாதனம் உபதேசிக்கப்பட்டது இப்பொழுது ஜீவன் முக்தி சாதனம் உபதேசிக்கப்பட போகிறது ஆத்மாவே பரமாத்மா ஜீவாத்மாவே பரமாத்மா என்பதுதான் இனி வர்ற உபதேசம் இதுக்கு முன்னால் உபதேசத்தில் எப்படி இருந்தது ஜீவாத்மா பரமாத்மாவை தியானம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் அங்க ஜீவாத்மாவே பரமாத்மான்னு புரிஞ்சுப்பான் இங்கே புரிஞ்சிக்க மாட்டான் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை அங்கே அந்த உலகத்துக்கு போய் பிரம்மதேவன் சொன்ன பிறகு அகம் பிரம்மாஸ்மி புரியும் இங்கே வரை இங்கே இருக்கிற வரைக்கும் பிரம்ம தாசோஸ்மி பிரம்ம உபாசகா பிரம்ம பிரம்ம உபாசகா பிரம்மனை தானா புரிஞ்சுக்கிறதுங்கிறது இங்கே இல்லை அ கிரமமுக்தி சாதகன் பிரம்ம உபாசகன் இங்கே சொல்ல போகிறது அகம் பிரம்மாஸ்மி ஜானம் நான்தாம் பிரம்மம் நாம் பிரம்மனுடைய உபாசகன் கிடையாது கேனோ உபநிஷத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா என் மனசா நம் மனுத்தே ஏனாகுர் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே நீ வழிபடப்படும் பொருளாக இறைவன் இல்லை எப்படின்னா எப்படி இருக்காருனா நீதான் இறைவன் அதுவே நீ அந்த இறைவனும் நீயே உண்மையில் நீயே பிரம்மம் ஆஹா அந்த உபாசனை அது என்ன சொல்கிறோம் சகுண பிரம்ம உபாசனை இங்கே நிர்குண பிரம்ம ஞானம் நிர்குண பிரம்ம ஞானம் அது எப்படி உபதேசிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பிரஜாபதி வித்யன்னு இதுக்கு பேர் சொன்னோம் பிரஜாபதியினால் உபதேசிக்கப்படுகிற நிர்குண பிரம்ம வித்தியை பிரஜாபதி பிரம்மதேவரால் உபதேசிக்கப்படுகின்ற நிர்குண பிரம்ம வித்ய பிரம்மதேவர் ஒரு அறிவிப்பு செய்தார் பொது அறிவிப்பு என்ன அறிவிப்பு செய்தார்னா எவன் பரமாத்மாவை அறிகிறானோ அவன் எல்லா உலகங்களையும் அடைவான் எல்லா இன்பங்களையும் நுகர்வான் அதுதான் அறிவிப்பு எவன் பரமாத்மாவை அறிகிறானோ அவன் அந்த பரமாத்மாவுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லிவிட்டார் எவன் பரமாத்மாவை அறிகிறானோ ஆத்மா அபகத பாப்மா அப்படியே இருக்கு அதாவது எட்டாவது அத்தியாயம் முதல் கண்டம் அஞ்சாவது மந்திரத்தில் சொன்னம் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்குது அந்த இறைவனை சொல்லி விஜிஞ்ஞாசித்தவ்யா எவன் பரமாத்மாவை அறிய விரும்பி அறிந்து அறிகிறானோ அவ்வளோதான் அறிகிறானோ அரிய ஆர்வம் கொள்ளுகிறானோ விஜிஜாசித்தவியா விசேஷேன ஜிஜ்ஞாசித்தவ்யா நன்றாக அறிய விரும்புகிறானோ அறிகிறானோன்னு போட்டுக்கலாம் அறிய விரும்புகிறானோ அறிகிறானோ அவன் எல்லா உலகங்களையும் அடைகிறான் சர்வான் லோக்கான் ஆப்னோத்தி உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் பர்மிஷன் இல்லாமல் விசா பர்மிஷன் இல்லாமல் என்டர் ஆகலாம் வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு அலைய வேண்டிதான் சர்வாங்கிஷ்ட லோக்கான் அதெல்லாம் ஒரு நிறைய பேருக்கு அது சந்தோஷமாக இருக்கு இல்லையா சர்வான் லோக்கான் ஆப்னோத்தி சர்வாகிஷ்ட காமான் ஆப்னோத்தி யகா தம் ஆத்மானம் அனுவித்திய விஜாநாத்தி ச ஆனோதி விஜிஞ்ஞாசி अंग அங்கே பாருங்க மந்திரத்தை பார்த்துட்டே यहा तम தம் ஆத்மான विजानाति सहा சா लोकानापनोति லோகான் ஆப்னோதி சர்வாகிஷ்ட காமான் ஆப்னோதி இஜாபதி உவாச்சா அந்த ஹா இருக்கு இல்லையா உவாச்ச சொன்னார் பண்ணார் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா பிரம்மனடைய லட்சணத்தை எல்லாம் சொல்லி இதை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இது என்னது எங்க அரசருடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசிகள் உனக்கும் கேட்டுட்டுதான் பக்கத்தில் இருந்து தண்டோரா பரிசுத்தொகை எவ்வளவு ஆயிரம் பொற்காசுகள் ஐயோ இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரலையே இந்த மாதிரி அது மாதிரி இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார் அனௌன்ஸ் பண்ணின உடனே இந்த நியூஸ் தேவலோகத்துக்கும் போச்சு அசுரலோகத்துக்கும் போச்சு அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து கூடி பேசினாங்க எல்லாருமா சேர்ந்து பேசி என்ன பண்ணாங்களா எல்லோரும் போக முடியாது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த இதை எப்படி ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்களோ ஒரு கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புறாங்க இல்லையா சொல்கிறாங்க சில பேர்லாம் நமக்கு பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடக்கிறது சுவாமி நீங்கள் வராட்ட பரவாயில்ல உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க மடங்கள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் போகிறாங்க கம்பெனிலேருந்து போகிற மாதிரி இந்த தேவர் லோகத்திலையும் ரெண்டு பேரும் அவங்க எல்லாருமா கூடி பேசி அவங்க தலைவரையே நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம போய் கேட்க போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பினார்கள் இதெல்லாம் படித்தோம் நம்ம போகிறபோது அவங்க வந்து அங்கே போனால் வித்தியையை சம்பாதிக்க நம்ம பெருமையை பரிசாக காட்டிக்கக்கூடாது அதெல்லாம் ஆதிசங்கரன் நிறைய சொல்கிறார் இந்த பிரம்ம சம்பாதிக்கணும்னா இந்த என்ன சொல்கிறது ஈகோ அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு தான் போகணும் ஆ இதனால் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் பொறுப்பெல்லாம் எல்லாம் ஒப்படைச்சிட்டு சரீரமாத்திரே நெய்வார்னு ஒன்றும் பெருசாலாம் எடுத்துன்னு போகல ஒரு ஐம்பத்தஞ்சு பட்டி ஏன்னா பெரியது இல்லையா ஒரு பிளேனில் போய் இறங்கினார் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது மாத்திரம் இல்லை இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சுவாமிஜி உங்களுக்கு நான் ஃப்ளைட்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க எங்கள் அரண்மனைக்கு வந்துடுங்கோ அப்படியும் சொல்லலை நேராக பிரம்மாக்கிட்ட நம்ம தான் போகணும் பிரம்மாவை நம்ம இங்கே கூப்பிடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கணும் ஒரு காலத்தில் டாக்டர் வீட்டுக்கெலாம் வந்துட்டு இருந்தார் பெரும்பாலும் இப்போ நாம் தான் வைத்தியர்கிட்ட போகணும் அதே மாதிரி தான் ஆசிரியர்கிட்ட நாம் போகணும் ஆசிரியர் இருக்கிற இடத்துக்கு போகணும் ஆசிரியர் வீட்டுக்கு பிக்ஷைக்கு வரலாம் ஆனால் படிக்கிறதுக்கு நாம் ஆசிரியர் இடத்துக்கு போகணும் அவர்கள் போகும்போது என்ன பண்ணார்கள்னா சும்மா போகக்கூடாதுன்னு அவங்க இந்த சமயத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் சமித் பாணிகி யாகத்துக்காக விறகெல்லாம் எடுத்துன்னு போனாங்கன்னு எழுதுகிறாங்க அதெல்லாம் பெருசில் வெறும் கையோடு போகக்கூடாது அதனால் அது மாத்திரம் இந்த சமயத்துக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம் வைராக்கியத்தை குறிக்கிறது நாங்கள் நல்லா கிரகிச்சு போங்கிற அர்த்தத்தையும் குறிக்கிறது நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற அடையாளம் போகும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல நான் தான் இதை சம்பாதிக்க போகிறேன் நான் தான் இதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் போனார்கள் அங்கே போனால் இதெல்லாம் வந்து அங்கே ஆசிரமம் பெருசு கற்பனை பண்ணிக்கணும் பிரம்மாஜியோட லோகம் ரொம்ப பெருசு அங்கே போன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்த பிரம்ம லோகத்தில் சேவை பண்ணின்னு இருந்தாங்க அங்கே வந்து ராஜா அவர்கிட்ட போய் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு நேரம் ஆரம்பிக்கலை சேவை பண்ணி அந்த சேவை பண்ணதில் என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்கும் இருந்த விருப்ப வெறுப்பெல்லாம் குறைஞ்சி போச்சான் அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டார்கள் எல்லாம் நிறைய இதை பற்றி ஒரு இடத்துல போய் சேர்ந்து வாழணும் அது ஒரு பர்பஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்காது பிடிக்காத ரெண்டு பேர் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க இவன் தேவன் அவன் அசுரன் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லை அசுரன்னா என்ன தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ இப்போ நம்ம வேணால் அர்த்தம் பண்ணிக்கலாமே தவிர அதர்மமாக சம்பாதிக்கிறவன் அதர்மமாக இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறவன் தர்மமாக சம்பாதிச்சு இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறன் ரெண்டு பேருமே மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் கூட இவங்களும் அவங்களும் அப்படி இருக்கார்கள் ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ரெண்டு பேரும் போனார்கள் தேவர்களுடைய பிரதிநிதியாக இந்திரனும் பிரம்மதேவனிடம் சென்றான் அசுரர்களின் பிரதிநிதியாக விரோசனும் பிரஜாபதியினிடம் சென்றார்கள் அங்கு சென்று முப்பத்தி ரெண்டு வருடங்கள் பார்த்துங்கோ முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கணும்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் அவங்க வந்து அங்கே பிரம்மலோகத்தில் சேவை செய்தார்கள் அப்புறம் தான் தெரிஞ்சது பிரம்மாஜிக்கு வந்திருக்காங்க இங்கே தான் இருக்காங்கன்னு எதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு கேட்டாராம் கிமிச்சந்தோ அவாஸ்தம் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் இப்படி ஒரு பிரம்மத்தை பற்றி இப்படி ஒரு வர்ணனை பண்ணி இப்படி விரிவாக வர்ணனை பண்ணி நீங்கள் சொன்னீங்க அதை தெரிஞ்சுண்டா எல்லா உலகமும் கிடைக்கும் எல்லா சுகமும் கிடைக்கும் சொன்னீர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டுத்தான் அது நீங்கள் சொன்னீங்க அதை தெரிஞ்சுட்டால் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா ஆத்மாவை தெரிஞ்சுடா அதனால் உங்களுடைய வார்த்தை நாங்க அறிந்தோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் இந்த அவாஸ்தம் அப்படிங்கிறது கிராமர் மிஸ்டேக்குங்கிறார் சிங்கராஜர் அவாஸ்மாக சொல்லணும் அவாஸ்வ சொல்லணும் அவாஸ்தம்னு சொல்றது வந்து ஏன்னா அவர் கேட்டார் அவர் வந்து பிரதம புருஷனில் போட்டா இவனும் பிரதம புருஷன்ட்டான் ஹூ ஆர் யூ ஐஆர் அப்படின்னு எப்படி இருக்கும் ஹூஆர் யூ அது அயம் சுவாமின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐஆர் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் தானே கேட்டீங்க ஹூஆர் அப்படின்னீங்க நான் ஐயாருன்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து என்னென்னா சங்கராச்சாரியா அது திடீர்னு அவர் வந்து கேட்டாரா உங்கள் குழம்பு போயிட்டாங்கப்பா அதனால கிராமர் மிஸ்டேக் எக்ஸைட்மெண்ட் என்னவோ வச்சுக்கோங்களேன் பிரம்மாஜி வந்து என்ன என்னப்பா எதுக்கு வந்துருக்கு எதுனால இத்தனை நாள் இங்கே இருக்கீங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து கேள்வி கேட்குறார் இங்கே தங்கிருக்கீங்கன்னு நம்ம வரும்போதே நீ எதுக்கு வர்றேன்னு கேட்குறோம் முப்பத்து ரெண்டு வருஷமாக தங்கியிருக்கா முப்பத்தி ரெண்டு வருஷமாக தங்கியிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம் ஓனன்னா பண்ணலாம் முப்பத்து ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்கள் அனவுன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு இங்கே வந்தோம் அதை தெரிஞ்சுக்கணும்னு வந்தோம் நாங்கள் அவசரப்படலை இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சில இதெல்லாம் பண்ணணும் தபஸ் பண்ணணும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது முறைச்சின்னு தான் வந்தோம் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணினோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏன் வீக்னஸ் தெரிஞ்சுது என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எனக்கு புரிஞ்சுது அவனுக்கும் அவனுடைய ப்ளஸ் மைனஸ் புரிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு லட்சியத்தை முன்னிட்டு வந்திருக்கோம் ஆகையினால் நம்ம விருப்ப வெறுப்புகளெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நாங்கள் விட்டுவிட்டோம் எல்லா இதுல அத்தனை அதெல்லாம் விட்டுவிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் வரும்போது அசம்விதானக அசம்விதானம் நாங்கள் வந்து வரும்போது பொறாமையோடு தான் வந்தோம் எனக்கு தான் இந்த வித்தியா கிடைக்கணும் இவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்தோம் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் சேவை எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி சேர்ந்துருந்தால் சிலதெல்லாம் வரும் அதனால வந்து இந்த லட்சியம் வந்து எங்களை சேர்த்து வச்சுது அப்படிங்கிறோம் எல்லாத்தன இருக்கு மாபெரும் லட்சியத்தினால எங்களுடைய சுய விருப்ப வெறுப்புகளை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் ஆகையினால அதுக்காகத்தான் வந்தோம் பாருங்கள் சங்கராச்சாரியன் சொல்றத பாருங்கள் எத்தியப்பி பாக் பிரஜாபதேக சமீபம் ஆகமனாத்து அநோன்யம் ஈர்ஷா யுக்தோ அபூதாம் तथापी विद्याप्राप्ति प्रयोजन मोह दोशव भूत्वा ब्रह्मचर्यं प्रजापतौ। तेन इदं प्रख्यापितं பிரத்வி கௌரவம் இது மூலம் ஆத்வின் உயர்வு சொல்லப்பட்டது பிரியமையௌரவங்க கௌரவா ரொம்ப உயர்ந்தது மேலானதுன்னு அர்த்தம் கெளரவத்துக்கு ஆப்போசிட்ட வேர்டு என்ன தெரியுமோ லாகவம் கௌரவம் லாகவம் கரியான்லாம் சொல்கிறோம் இல்லையா நச்சை தத்வித்மக்கரன்னோ கரியா அதுலேருந்து வர்றதா இந்த கெளரவம் குரோஹோ பாவம் கெளரவம் வெயிட்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் கெளரவம் லகோகோ பாவம் லாகவம் அதாவது சிறுமை தமிழில் சொல்லணும்னா கெளரவம்னா பெருமை லாகவம்னா சிறுமை சுலபம் துர்லபம் வேறு சுலபம் சுகேன லப்யா சுலபா துக்கேன லப்யா துர்லபா சுகமாக எது கிடைக்குமோ அது சுலபம் அநாயாசமாக எது அடையலாமோ அது சுலபம் கஷ்டப்பட்டு அடையிறோமோ அது துரலபம் ஆதிசங்கரேஜே ரொம்ப அழகாக இருக்கும வித்யா கெளரவம் ஆத்ம வித்தியனுடைய மேன்மை உயர்வு பெருமை பெருமைங்கிறது சரியான வார்த்தை சொல்லப்படுகிறது கௌரவம் சொல்லப்படு ஆக வேதாந்தம் படிக்க போனாலே ஒரு குருக்கிட்ட போய் குருகுலவாசம் பண்ண போனாலே அங்க வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து சர்வீஸ் பண்ணணுங்கிறதுனால அங்கே ஒரு ஒருத்தருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு டீச்சிங் கிடைக்காது அப்படியே டீச்சிங் கிடைச்சாலும் அது பிரயோஜனம் தராது அது பயனை கொடுக்காது ஆகையினால இது மறைமுகமாக தகுதியை சொல்லிவிட்டது சீடர்களுடைய தகுதியை சொல்லிவிட்டது விருப்பு வெறுப்போடு வந்தவர்கள் வித்தியின் பொருட்டு விருப்பு வெறுப்பை விட்டார்கள் ஆக மாணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருந்தால் ஆசிரியர் பாடம் சொல்லித்தருவது கடினம் அப்படியே பாடம் சொல்லி கொடுத்தாலும் அந்த பாடத்தின் பயனை அவர்கள் அடைய முடியாது எனவே வித்தியை பெறுவதற்கு இந்த தகுதி முக்கியம் என்பதும் குறிப்பிடப்படுகிறது இனி பிரம்மதேவர் உபதேசம் பண்ண போறார் அவ்வளோதான் இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அறிவிப்பு என்ன அறிவிப்பு கூட்டம் தேர்ந்தெடுப்பு அப்புறம் வந்து செல்லுதல் எளிய வாழ்க்கை சேவை மனப்பான்மை இதெல்லாம் தேவை ஆத்ம வித்யை பிரம்ம வித்தியைக்கு தேவை எளிய வாழ்க்கையும் சேவை மனப்பான்மையும் ஒற்றுமையும் தேவை இத்தனை இருக்கு வரும் எளிய வாழ்க்கை தேவை சேவை மனப்பான்மை தேவை ஒற்றுமையும் தேவை அதுக்கு தான் ட்ரை பண்ணின்னு இருக்கோம் தினம் ஆசிரமத்தில் காலம்பறை பிரார்த்தனையில் சொல்கிறோம் இல்லையா நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக அறிவு பூர்வமாக ஆழ்ந்த அமைதியுடனும் சோர்வில்லாமலும் திறமையுடனும் தூய்மையுடனும் செயலாற்றுவதற்கு அருள் புரிவாயாக தினம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பலன் இருக்கு அது சொல்கிறதுக்கு தான் வரமாட்டேங்கிறான் ஆனால் பொறுமையாக சொல்லிட்டுருக்கோம் என்னப்பா இன்னைக்கு பிரார்த்தனைக்கு வரல சரி அவனுக்கா நான் அவங்களெல்லாம் நினச்சிக்கிறது நம்ம பிரார்த்தனை பண்ணுறபோது இவெல்லாம் வரல இவன் வரல அவன் வரல இவன் வரல வரல இவன் வரலாம் வரல சரி அவன் வராட்டானும் அவனுக்காக பண்ணும் நினச்சிக்க வேண்டியதாக நான் நினைக்கிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அதையும் சொல்லுவேன் வாயால் சொல்லுவேன் நீ வராட்டால் உனக்கா சேர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான் ஒரு ஒரு நாளும் ஒரு புது காரணம் கொண்டுப்பான் ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறது ஊதர சங்க ஊதிண்டேரு என்றைக்கா ஒரு நாள் இதெல்லாம் கிளிக்காகும் பண்ணிட்டே இருக்க இது இவ்வளவு விஷயங்கள் பாருங்கள் இப்போ வந்து வேல்யூஸ் வித்தியை சம்பாதிக்கிறதுக்கு முன்னால் அந்த வித்தியைக்கு நம்ம பாத்திரமாக வேண்டாமா அந்த வித்தியைக்கு நாம் நல்ல பாத்திரமாகணும் அதனால தான் கீதையில் பகவான் சொன்னார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை அறிந்து கொள்வாயாக தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஜ்யானம் ஞானின நீ அப்படி பணிவாக இருக்கணும் அதாவது பணிந்தும் பணிவிடை அதில் ஆர்டர் இருக்குது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும்னு இருக்குது நம்ம மாற்றி போடணும் பணிந்தும் பணிவிடை செய்தும் அதற்கு பிறகு கேட்டும் ரெண்டு இருக்கு குரு எப்போ ரெடியாக இருப்பாரா அவர்கிட்ட போய் சுவாமி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கணுமா கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் கேட்கணுமா நாமளா போய் இப்ப சொல்லிக் கொடுங்களேன் சீக்கிரம் அப்படின்னு கேட்கப்படாது இப்போ இங்கே பிரம்மாஜி என்ன பண்ணார் அவரே கேட்டார் என்னத்துக்குப்பா இங்கே இருக்கீங்க ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டே இருக்கேன் நீங்களாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கீங்க நிறைய பண்ணுறீங்க பார்க்குறேன் பூ பொறிக்கிறீங்க கோலம் போடுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க ரொம்ப நாள் கண்டுக்காமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு என்னைக்கா ஒரு நாள் விசாரிக்க மாட்டாங்களா நம்ம யாரு எல்லோருக்கும் அது விளாண்டு இருக்கு ஏன்னா வந்து நம்ம வந்திருக்கோம் நம்மளை வந்து ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடப்படாதா கேட்கப்படாதா எல்லாம் தோணும் ஆ என்னால் அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எவர் என்ன அவரே கேட்டார் எந்த இங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் அதுக்காகத்தான் இத்தனை நாளாக இருக்கும் நமஸ்காரம் பண்ணுறாங்க இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் பணிந்தும் பணிவிடை முதல்ல போனவொடனே என்ன பண்ணாங்க பணிவிடை செய்தார்கள் அவர் போய் நமஸ்காரம் பண்ணாங்களான்னு கூட தெரியாது எங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கோ என்னவோ பெரிய ஆசிரமங்கள்லாம் இருக்குது இல்லையா பெங்களூரில் எல்லாம் பெரிய ஆசிரமம் இருக்குது அங்கங்கெல்லாம் பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் இருக்குது அங்கே போனால் அந்த சுவாமியை பார்க்கறதுக்கே பதினஞ்சாயிரரூபா கொடுக்கணுமா அப்படி வந்தவுடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு விடுவார் அப்புறம் இதுக்கு இதுக்கு தான் விழுருவாயா அப்படின்னா இருக்குது ஆசிரமங்கள்லாம் அப்படி இருக்குது ஜனங்கள்லாம் அது வந்து ஏதோ கிடைக்க போகிறதுன்னு போகிறாங்க ரொம்ப ஆசையோடு போகிறாங்க ஏன்னா எல்லாம் மற்றவங்கள்லாம் அவங்க ஆள் வச்சுருக்காங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய எல்லோரும் போய் சொல்கிறாங்க எங்கள் சுவாமியை பாருங்கள் எங்கள் சுவாமியை பாருங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லோரும் ரொம்ப சிஸ்டமாக இருக்குது நான் இப்போ உங்களை டெப்யூ இது பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் அதை நான் பேட்டன் பண்ணிவிடுவேன் நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிடுவேன் அந்த மெத்தடை கண்டுபிடிச்சு அதை பேட்டன் பண்ணிவிடுவேன் நான் அதை பேட்டன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் நாலாயரூவா எடுத்துக்கோ எனக்கு ஆயிரரூவா அனுப்புங்க இல்லாட்டி மாற்றியும் சொல்கிறது உண்டு நீங்கள் ஆயிரரூவா எடுத்துக்கோ எனக்கு நாலாயிரரூபா அனுப்புங்க அதெல்லாம் சிஸ்டம் அதை நீங்கள் லெவலில் வச்சுக்கலாம் நூறுரூவா கூட வச்சுக்கலாம் அது நீங்கள் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறிங்களோ அதை பொறுத்து இருக்கு அது அப்படி ஒரு ஏன்னா அது நான் அதனால் என்ன பண்ணுறேன் அந்த ரூபாயெலாம் வாங்கி நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரொம்ப இதாக இருக்கேண்ணா என்ன ஏதோ நல்ல காரியம் பண்ணுறேன் அதில் அப்படி ஒரு மாதிரி போயின்னு இருக்கு அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை எதுக்கு சொல்கிறேன் ஆசிரமத்துக்கு போய் ரொம்ப நாளும் அவரை பார்க்கவே முடியலன்னா சேவை பண்ணாத இப்போ வெங்கடாஜபதி கோயிலுக்கு போனால் இப்போ ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அங்கே போய் சேவை பண்ணணும் பண்ணினா அவங்களுக்கு தினம் ஒரு ஒரு இவ்வளோ தரிசனம் உங்களுக்கு வரலாம் அதுக்காக எத்தனை பேர் போகிறாங்க தெரியுமா வாலண்டியர்ஸ்லாம் நிறைய போகிறாங்க வெங்கடாச்சரபதி கோவிலுக்கு மலையில் அதெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் நடந்தே போனாங்கன்னா ஏழு மலை நடந்து போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் மற்றவங்கள காட்டில் மற்றவங்களுக்கு இருபது மணி நேரம் ஆறுதுன்னா இவங்களுக்கு பத்து மணி நேரம் தரிசனம் பண்ணிடணும் சரி இதெல்லாம் நம்ம டாபிக் இல்லை ஆனால் எதுக்கு இதை சொல்கிறோம்னா பிரம்மாஜி முப்பத்து ரெண்டு வருஷம் கழித்து கேட்குறார் இந்த நம்ம ஆசிரமெல்லாம் ஆரம்பித்து இருபது வருஷம்தான் ஆறுது முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து கேட்டால் கேட்குறாரு அவர் அவள் உடனே பாடம் நான் இதுக்காக தான் வந்தோடனே நேராக பாடத்தை ஆரம்பிச்சுட்டார் இந்த பாடம் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லிவிட்றேன் அதாவது இந்த பரமாத்மா ஸ்தூல சூஷ்ம காரண ஷரீர வெதிரிகா அப்படின்னு சொல்ல போகிறார் ஸ்தூல சூக்ம காரண ஷரீர வெதிரிகா அப்படின்னு சொல்ல போகிறார் இந்த பரமாத்மா சொன்னார் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாரு பரமாத்மாவுனுடைய லக்ஷண வர்ணனை அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இதுவரைக்கும் எங்கே சொன்னார் தஹராக்காசத்தில் இருக்குன்னார் அப்புறம் சூரியன் வழியாக பிரம்மலோகத்துக்கு போகலான்னு ஆனால் இறைவன் வந்து தஹராக்காசத்தில் இருக்கார் அப்படின்னு இப்போ என்ன சொல்ல போகிறதுன்னா இந்த நான் என்று எதை நீ நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ அந்த நான் தான் அது தகத்திோஸ்வசமன் நர்சேஷ விலசி பரமாத்மா ஜாங்கிஷு அவஸ் அஹமீதி சாஷா சாட்சிப்பேணே விவேகூடாமணி நிறுத்தி சொல்றேன் விளசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்து அகமிதி சாட்சா அகமஹமிதி சாட்சாத் சாட்சிப்பேணே பிரகிரு விக்கிருதி பிள்ள எப்படி போகிறது வரும் பிரகிருன்னா என்னது அவமரூபம் விகிருத்த என்ன வியரூபம் பிரகிருத்தி விகிருத்தி பின்னஹா கிடையாது என்ன சொல்றோம் அவ்வக்த நாமரூபம் நான் விவேகூட கொட்டேஷன் தான் அதோட நேச்சர் என்னது தூய உணர்வு சுத்த போத சத் அசத் இதம் அசேஷம் பாசையன் சத்துன்னு சொன்ன அதே வியக்தந்தான் அசத்துன்னு சொன்ன அவ்வியந்தான் பிரகிருத்தி விக்கிருத்தின்னு சொன்னோமே அதே தான் மாற்றி சத் அசத் இருக்கிறது இல்லாதது இல்லை பாவம் அபாவம் ரெண்டையுமே அது வந்து சத் அசத் அசேஷம் பாசையன் இருப்பதையும் இல்லாததையும் எது விளக்கி கொண்டு நிர்விசேஷஹா அதற்கு எந்த ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது எந்த குணமும் கிடையாது ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆட்ரிபியூட்ஸும் எல்லாத்திலிருந்து எல்லா குணங்கள்லேருந்து சர்வ விசேஷாத் நிர்முக்தகா நிர்விசேஷ விலசதி பரமாத்மா இந்த பரமாத்மா விசேஷேன லசதி விளங்கி கொண்டிருக்கிறார் எங்கன்னா ஜிரதாதிஷு அவஸ்தாசு விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்று நிலைகளிலும் விலசதி எப்படின்னா ஜாகிரதாதிஷு அவஸ்து அகம் அகம் இன் நா என்று சாட்சாத் நேரடியாக புத்தே சாட்சி சாட்சிப்பேண புத்தே எல்லாம் தெரிஞ்சது தான் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அதேதான் இது என்ன சொல்றார் இப்ப நான் அதைத்தான் சொல்லி கொடுக்க போறார் இந்திரன் வந்து சரியா புரிஞ்சுக்க போறான் விரோச்சனன் தப்பா புரிஞ்சுக்க போறான் ஏன்னா அவருடைய டீச்சிங் அப்படி இருக்கு அப்படி சொல்லலாம் இன்னொன்று விரோச்சனனுக்கு சித்த சுத்தி இல்லை அதனால் அவனுக்கு உடம்பையே நான் புரிஞ்சுக்கிறான் இந்திரன் தான் புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி இதான் பாடம் ரெண்டு ஸ்டூடெண்ட் வராங்க ஒரு ஸ்டூடெண்ட் நன்னாக புரிஞ்சுக்கிறார் இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாருனா இப்படித்தான் இதுக்கு அர்த்தம்னு தப்பாகவே புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சது மாத்திரம் இல்லை அதை வந்து எல்லாேருக்கும் சொல்கிறார் அசுரோபனிஷத்து டீச்சிங் வேறு அதெல்லாம் கிடையாது ஆக அப்படி இதுலேருந்து தெரியுது பிரம்மாவே சொல்லி கொடுத்தாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்குது சரியாக புரிஞ்சுக்கிறது எல்லாம் வரும் உபனிஷத்துக்குள்ளெல்லாம் நிறைய வேணும் வேறு இதில் இருக்குது தத்துவம் கேனோ பரிஷத்திலே இருக்கே அதாவது தெரிஞ்சுக்கிறார் நூனம் கேனோ பரிஷத் ரெண்டாவது கண்டம் முதல் மந்திரம் பார்த்தா தெரியும் மந்திரத்தை படிக்கலாம் पुरुषः आत्मेतिह எஷோக்ஷிணிபுருஷ ஆஹ உச்சமயிராயே கதமேஷு பரிவாச்சாபேஷோக்ஷிபுருஷா திருஷ்ய ஏஷ ஆஹ உச்சமயிரம் அப்சு பரிசே கதம உயேஷு சர்வேஷு பரிஹோ வாச பிரம்மதேவர் உபதேசம் பண்றார் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றார் சொன்னார் இல்லையா லக்ஷணங்கள் எல்லாம் அந்த பிரம்ம வர்ணனை எல்லாம் பிரம்ம லட்சண அந்த வர்ணனை பண்ணின விஷயங்களை இங்கே சொல்றார் அதோட விளக்கங்களை கொடுக்கிறார் அது எதுன்னு சொல்லி சுட்டி காட்டணுமே சுட்டி காட்ட முடியாதும்பாங்க இறைவன் சுட்டுப் அல்லவா பெரிய ஆராயிச்சு இறைவன் சுட்டுப் காட்ட முடியுமா கடவுளை அப்படின்னா கடவுள் தத்துவத்தை புரிய வைக்க முடியும் அதுதான் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து இப்படி நம்ம பார்க்குற மாதிரி வஸ்து இல்லைன்னா அதுக்கு வந்து ஜாதி குணங்கிரியா சம்பந்தம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் நம்ம குணங்களை எல்லாம் கற்பனை பண்ணி ஜகத்காரணத்துவம் ஒரு மாதிரி சொல்கிறோம் பாடங்கள்லாம் அப்படி தான் நடக்கிறது உலகு ஆதிபகவன் முதற்றே அவர் வாலறிவன் உலக முதல்வன் வாலறிவன் மலர் நிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை இலான் எல்லாம் கடவுளுடைய இலக்கணம் தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் இறைவன் தனக்கோமை இல்லாதான் எண்குணத்தான் அறவாழி அந்தணன் இடத்தால் எங்கும் நிறைந்தவன் காலத்தால் நிறைந்தவன் திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல பத்து குரலில் பார்த்தாலே தெரியும் கடவுளுடைய இலக்கணங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதிலெல்லாம் என்னன்னா கடவுளை நமக்கு வேறையாகவே நினைக்கிற மாதிரி தான் கடவுளை வேறையாக நினைச்சவனுக்குத்தான் கடவுள் நீ ஒன்று சொல்லித்தரணும் கடவுளை நான் தன்ன உடம்புக்கு வேறையாகவும் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவும் இருக்கிறார்னு தெரிஞ்சவனுக்குத்தான் துவைதத்தை நல்ல அபியாசம் பண்ணினவனுக்குத்தான் அத்வைத ஜானோபதேசம் துவைத்தத்தை சரியாக அபியாசம் பண்ணாதவனுக்கு அத்வைத ஜானோபதேசம் வியர்த்தம் பிரயோஜனம் கிடையாது இல்லை புரியறது நாம் ஜென்மாந்திரத்தில் துவைத உபாசனை பண்ணியிருக்கணும் வச்சுக்கணும் அத்வைத்தம்னா துவைத்தத்துக்கு ஏதோ விரோதம் மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப தப்புது அத்வைத்தம்ங்கிறது ஃபேக்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற ஒன்றும் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவ்வளவுதான் அத்வைதம் பேசுறவங்கெல்லாம் துவைத்த விவகாரம் பண்ணாமையா இருக்காங்க துவைத்த விவகாரம் பண்ணிண்டுதான் சொல்ல போனா அத்வை என்ஜாய் பண்றதுக்கு துவைத்தம் வேணும் துவைத்தம் இல்லாமல் அத்யதத்தை ரச ரச ரச ரச ரச ரசத்துக்கே துவைத்தம் வேணும் சமாதியில் அத்வைதாவது துவைத்தமாவது ஜாகிரதாவஸ்தில்தான் வந்து துவைத்த திருஷ்டி இருந்தாலும் துவைத்த அனுபவம் இருந்தாலும் அத்வைத ஞானத்திரால துவைத்த அனுபவத்தை புரிஞ்சுக்கணும் துவைத்த அனுபவம் சத்தியமல்ல துவைத அனுபவா ந சத்தியா அத்வைத்த ஜானம் அத்வைத்தமேவ சத்தியம் அப்படின்னு ஞானம் அத்வைத்தந்தான் சத்தியங்கிற அறிவோட மித்தியாத்வைத்தத்தில் தர்ம விவகாரமும் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால தான் அத்வைத்திகள்னால் நல் உத்தமமான அத்வைதிகள் உத்தமமான பக்தர்கள் உத்தமமான பக்தர்கள் ஏன்னா ஈஸ்வரனை ஆராதனை பண்ணித்தான் ஈஸ்வரன் இந்த அத்வைதானத்தை கொடுக்குறார் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணாமல் என் அத்வைதானத்தை அடையலை அதனால ஈஸ்வரனுக்கு என்றைக்கும் விவகாரத்தில் சமாதியில் இருந்தால் ஈஸ்வரனுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஒன்றும் கிடையாது சமாதியில் உட்காந்துட்டோம் தூங்குற போது தூங்க தூங்குகிற போது அத்வைதத்தையோ துவைதத்தையோ நம்ம நினைக்க போகிறது இல்லை சமாதியில் அத்வைதத்தையோ துவைதத்தையோ நினைக்க போறதில்லை துவைதம் இருந்துட்டு தான் இருக்கும் அவஸ்தையிலும் துவைத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது அத்வைத்தம் தான் அத்வைத்தின் மீது துவைத்தம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அத்வைத்தே மாய அணி ஃபிரஞ்ச மாய அதுவைதிரமனிடத்தில் ைதப்பிரபஞ்சமானது மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது மாயா கல்பேச காலகலன வைச்சித்யச்சித் தமிழ் மாயாவீவ விஜிருபி மகா யோகீவயஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீதட்சிணா மூர்த்தையே ஆகினாலும் நிறைய கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு புரியறதில்லை என்னமோ அது வந்து என்ன சம்பிரதாயமாக படித்தால் ஒழிய இந்த கிளாரிட்டி வராது சும்மா அங்கேயும் இங்கேயும் புஸ்தத்தை அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கெல்லாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோர்வை இருக்காது சரியாக ஒழுங்காக சொல்லிக் கொடுத்தாலே நிறைய பேருக்கு புரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமோ ஏற்கனவே கண்ட கண்ட புஸ்தத்தை படித்ததுனால தான் ஏன்னா என்னெல்லாமோ உள்ளே போயிருக்கு அப்படி போயிருக்கிறவோ சிஸ்டமேட்டிக் டீச்சிங் வந்து மைண்டுக்குள்ளே என்டர் பண்ண மாட்டேங்குது அந்த முறையாக பாடம் சொல்லி கொடுக்க முறையாக படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் குழப்பமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் குழப்பமாக படிச்சுட்டு சரியா படித்தா புரியாது சரியாக படிச்சுட்டு குழப்பமாக வச்சுன்னா புரிஞ்சுக்க முடியும் எப்படி இது குழப்பமாக இருக்கா சரியா இருக்காரு நமக்கு தெரியும் நம்ம ஒரு முறையாக படிச்சுட்டோம்னா அப்புறம் எங்கெல்லாம் குழப்பிறாங்கங்கிறது அதில் இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துடுவோம் என்ன எந்தெந்த அது நமக்கு அழகாக தெரியும் எப்படி பிரிச்சுக்கணும்னு தெரியும் இது ரொம்ப முக்கியம் ஆனால் பிரம்மாஜி என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் விளையாடுறார் பிரஜாபதி விளையாடுறன்னா என்ன ஒரு வந்து கூடமாகவே பேசுகிறார் டாபிக் என்ன தெரியுமோ சூல சூக்ம காரண சரீராத் வத்திரிக்தா ஆத்மா ஏவ பிரம்ம அவ்வளோதான் அதாவது பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் இவற்றுக்கு வேறான தூய உணர்வே மெய்ப்பொருள் அதுவே நீ அது ததேவத் துவேவ தத் ஆகினால உபாசகனும் இல்லை உபாசிய தேவத்தையும் இல்லை உபாசனையும் யாருக்கு சொல்றோம் உபாசன பண்ணினவனுக்கு சொல்றோம் அவனுக்கு தான் இது புரியும் ஈஸ்வரானுகிரேவ பும்சாம் அத்வைத வாசனா மகாபய கிருத்தத்ராணா த்வித்ராணாம் உபஜாயத்தை ஒரு ஸ்லோகம் இருக்கு இறைவனுடைய அருளால் தான் ஒருவனுக்கு அத்வைதம் சித்திக்கிறது போக்குகிறதுக்கு மட்டுமே வாய்க்கிறது எல்லாருக்கும் புரியதில்லை அதனால தான் அத்வைதம் வந்து நிறைய பேரால் அசிமிலேட் பண்ண முடியறதில்லை அத்வைதம் விஷயத்தை பார்க்கிற போது நிறைய பேரால் ஜீரணம் பண்ண முடியலை என்ன எல்லாத்தையும் நெகெய்ட் பண்ணுறீங்களே ஆ முதல்ல இங்கிருந்து ஆரம்பிக்கணும் நீ உடம்பை நான் நினைச்சுட்டு இருக்கியே உடம்பு நீ இல்லை அப்படி சொல்லணும் நான் நீ எதை நீ வந்து நினைக்கிறையோ எழுந்தவுடனே நான் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இது என்ன என்ன பண்ணுறது என்னை வந்து வரையறுக்கிறது இந்த உடம்பு இந்த உடம்பு என்ன வரையறுக்கிறது இந்த உடம்பு ஒரு காலத்தில் தோன்றி இருந்து வளர்ந்து சாகப்போகிறது இந்த உடம்பு என்னை வரையறுக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் நான் வரையறுக்கப்படாதவனாக இருக்கிறேன் அன்லிமிட்டடாக இருக்கேன் லிமிட்டாக லிமிட்டடாக இருக்கேன்னா அன்லிமிட்டடாக இருக்கேனான்னு கூட நான் நினைக்கிறதில்லை ஏன்னா அங்கே தாட்டே இல்லையே தூக்கம் இல்லாத மனசே கிடையாது அங்கே என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது ஆக ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு வந்து இந்த வரையறையே இல்லை ஆனால் விழிப்பிலும் கனவுலும் மாற்றிலும் நான் வரையறைக்குட்பட்டவனாக இருக்கிறேன் குறை நிறைகள் இந்த பிளஸ் மைனஸ் உடையவனாக இருக்கேன் வாழ்க்கையில் ஏற் இன்பத் துன்பங்களை உடையவனாக இருக்கிறேன் ஆக இது வந்து என் மீது இந்த வரையறை என் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் நான் வரையறுக்கப்பட்டவன் போல தென்படுகிறேன் உண்மையில் நான் வரையறுக்கப்படாதவன் நான் மாத்திரமில்லை நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சுட்டு இருக்கோம் ஐ ஆம் லிமிட்டட் எல்லாரும் ஆளுக்கு கையில் ஒரு ஜாதகத்தை வேற கையில் வச்சுருக்கோம் நட்சத்திரம் ராசி குலம் கோத்திரம் எல்லாம் வச்சுன்னு உகாண்டுக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு நீ எப்படி இல்லைன்னு சொன்னால் யாருக்கு புரிய போகிறது இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா இந்த ஆத்ம வித்தியை வந்து ஜாகிரதையாக கொடுக்கணுமா அதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழா சொன்னார் மக்களை குழப்பாதே அக்ஞானாம் கர்மசங்கினாம் புத்தி பேதம் ந ஜன அறியாமையிலும் செயல்லையும் பற்று வச்சுருக்காங்க நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் இத்தனை கோட்டி சம்பாதிக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாமோ டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் ராத்திரி தூக்கத்தில் கூட எழுந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிறான் மறந்து போயிடுமோன்னு இப்படி ஒரு தாட் வந்திருக்கேன்னு இல்லை நாங்கள்லாம் பண்ணுறது உண்டு அதுதான் சொல்கிறேன் புரியத்துக்காக சொல்கிறேன் அவர் உடனே என்னெல்லாமோ பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி இருக்கிற போது அவனை பார்த்து இதெல்லாம் நிலையு நினைக்கிறியா நிலச்சிருக்குன்னு நினைக்கிறியா நீ அவன்கிட்ட போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணர் புத்தி பேதம் ந ஜனையேத் அவனை குழப்பாதே கன்ஃபியூஸ் பண்ணாத அவனுக்கு இந்த பிரம்ம வித்ய தெரியாது ஆத்ம வித்ய சரியாக தெரியாது அவனோ வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்குற மாதிரியும் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிற மாதிரியும் கற்பனையில் இருக்கான் அதனால தான் ரொம்ப திட்டம் போடுறான் ரொம்ப செயல்படுறான் அவன்கிட்ட போய் இன்னும் அவனை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுவிட்டு அவன்கிட்ட போய் எல்லாம் மிச்சை ஒன்றும் உருப்பிடாது நிற்காது நிலையில்லாதது இதை போய் பிடிச்சு அழுகிறியே அப்படின்னு அவனுக்கு டீச் பண்ணாதேங்கிறார் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவன் கூட நீ இருக்கணுங்கிறார் அது பாருங்கள் அதாவது அந்த ஞானம் இல்லாதவன் கூட நீ இருக்கணும் எதுக்குன்னா நீ நடந்துக்கிற முறைய பார்த்து அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டு நீ எப்படி இவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கேன்னு அவன் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவனை நியாயமா கன்வெர்ட் பண்ணனும். இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடாது புரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உன்னுடைய பிசாச்சை விடு என்னுடைய தேவனை வழிபடு அந்த பிஷாச்சை நினைத்துக்கூட பார்க்காது இப்போ பிஷாச்சுக்கும் பவர் இருக்கும்னாது ஒத்துக்கிற இல்லையா நீ எங்கள் சாமி பிசாஜு தான்ப்பா ஆனால் பிசாச்சுக்கு பவர் உண்டா இல்லையா ஏன்னா அவங்க மதத்தில் ஒரு ரெண்டு இருக்கு கடவுள் இருக்கார் சாத்தான்னு இருக்கார் ஹே சாத்தான் அப்படின்னா நம்மலாம் சாத்தான் அவங்க சாமியை கும்பிடாதவங்களாம் சாத்தான் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அதனால் என்ன பண்ணுறது பொய்யை சொல்லி சொல்லி சொல்லி புத்தியை மழுங்கடித்து எப்படியாவது ஆளை சேர்த்து பண்ணுறாங்க இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அது நம்மளும் கன்வெர்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா அவனை வந்து வேற ஒன்றும் பண்ணணும்னா மதத்துக்கெல்லாம் இதில் இண்டஸ்ட்ரியா என்ன அவனுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னா ஒரு மனிதனுக்கு அமைதியும் ஆனந்தத்துக்கும் வழியை சொல்லிக் கொடுக்குறது தான் ரியல் கன்வர்ஷன் நான் வந்து இன்னொரு சாமியை கும்பிடுறது ரியல் கன்வர்ஷன் கிடையாது ஆளை மாற்றி சாமியை மாற்றி கும்பிடுறதுனால எப்படி எனக்கு அமைதியும் ஆனந்தம் வந்துட போகிறது நான் ஏதோ ஒரு கடவுளை நம்பி தானே கும்பிட்டுருக்கேன் உண்மையான கன்வர்ஷன் என்னது நீ வந்து அமைதி இல்லாமல் இருக்க சந்தோஷம் இல்லாமல் இருக்க நான் உனக்கு வழி சொல்லித்தரேன் கஷ்டத்துக்கு இடையில் எப்படி இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருந்து சும்மா அவனுக்கு ரொட்டியை கொடுத்து அதை கொடுத்து ஜாப்பு வாங்கி கொடுத்து ஐஏஎஸ் பரீட்சைக்கு படிக்க வச்சு பணத்தை கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறது இல்லை இது வந்து என்ன கொடுக்குறதுன்னா அறிவை கொடு இருந்து வாழ்ந்து காமிச்சு அந்த வாழ்க்கை மூலம் அவனுக்கு உண்மையை புரிய வச்சு அவனை மாற்ற எவ்வளோ பெரிய வேலை இது அதை சொல்லி கொடுக்குறார் கிருஷ்ணர் நபுத்தி பேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்மசங்கினாம் ஜஷையே சர்வ கர்மாணி அதுக்காகவே நீ சன்னியாசியாக போகக்கூடாதுங்கிற அதனால தான் சன்னியாசிகளே கர்மம் பண்ணுறாங்க நம்ம சாஸ்திரப்படி சன்னியாசிகளுக்கு லௌகிக்க கர்மமோ வைதிக கர்மமோ கிடையாது இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களை படிக்க வேண்டியது தியானம் பண்ண வேண்டியதுதான் முக்கியமாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போ எல்லாம் சன்னியாசிகளே ஆர்கனைசேஷனாக வச்சுன்னு பண்ணுறோமே ஏன்னா இதுதான் கிருஷ்ணர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் வச்சுட்டு இப்படி சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும் ஜோஷையே சர்வ கர்மாணி சுவாமி விவேகானந்தர் தான் இப்படி உருவாக்க ஆரம்பித்தார் சுவாமி சன்னியாசிகள் புத்தி புத்த இருந்தது அதை கொண்டு வந்தார் நிறைய இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது வந்த உடனே ஒருத்தனுக்கு டீச் பண்ணிடக்கூடாது என்னோடய அனுபவம் என்னென்னா நான் பிரம்மச்சாரிகள் கொஞ்சம் இதாக இருக்கும் நான் பிரம்மச்சாரி என்னை மட்டும் படித்தவங்க கேட்டாலே ஒன்று சாமி இப்படிலாம் பேசுகிறாருன்னு தோணும் அவங்களுக்கு நான் வந்தவுடனே நீ பிரம்மன் யூஆர் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு போயிட்டான் எல்லோரும் நம் நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறா சுவாமி சொல்லிட்டார் இல்லையா அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மி ஆஹா ரொம்ப இது அப்படி சொன்ன உடனே என்னென்னா இங்கே இருக்கியாப்பானா இல்லை நான் வெளியில் போய் தனியாக பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டேன் நல்லது எல்லோரும் நல்லா இருக்காங்க அவங்களுக்காக நான் நல்லா பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்கெல்லாம் நல்லா காரியம் பண்ணணும் நம்ம பர்பஸே அது நம்ம நம்முடைய லட்சியமே அது நம்ம லட்சியம் என்ன நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லா பக்கமும் போய் நாலா பக்கமும் இந்த சாஸ்திர விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த சென்டர் ஆனால் என்னென்ன இங்கேயும் கொஞ்சம் நாலஞ்சு பேர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு க்ளாஸ் முடியல என்ன தொண்டை ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் இல்லை இப்போ வந்திருக்காங்க தயார் பண்ணணும் அவங்களாம் எல்லாம் பண்ணணும் அவங்களாம் பண்ணணும் அது எதுக்கு சொல்கிறோம்னா எடுத்தவுடனே டீச் பண்ணால் ஸ்டூடெண்ட்டே ஆப்பிட மாட்டாங்க அது ஒரு கருத்து பிரசங்க வசாத் சொல்கிறோம் உண்மைதானே வந்தவுடனே நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத பிரம்மன் நீ பிரம்மன் நானும் பிரம்மன் ஓஹோ நீங்களும் நானும் ஒன்று தானே இது கூட தெரிஞ்சு போச்சு அப்படின்னே அவங்களுக்கெல்லாம் பரிபூர்ண வைராக்கியம் வந்து கொடுத்த அதனால் வந்து நீயும் சுதந்திரன்னு நானும் சொந்த நீ எனக்கு என்ன அடிமையா நான் உனக்கு என்ன அடிமையா ரெண்டு பேரும் அடிமை கிடையாதுப்பா யூஆர் ஃப்ரீ ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இது மாதிரி யார் சொல்லி கொடுப்பாங்க மற்ற இடத்துல போனால் நம்மளை ஸ்லேவாகவே வச்சுட்டு இருப்பான் இந்த சாமியார் நம்மளை ஃப்ரீ பண்ணிவிட்டார் ஆஹா நமஸ்காரம் வந்து வந்து எப்போ ஒரு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுறோம் ஃப்ரீயாகிடுவோம் அவங்க உங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு நான் சந்தோஷப்படுறேன் இன்னொன்று துக்கம் இல்லை ஆனாலும் அதே சமயம் பிரச்சனையும் சொல்லி வைக்கிறேன் சொல்லி எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தோணும் என்ன சுவாமி பாடமே நடக்க மாட்டேங்கிறது என்ன இல்லாமல் சொன்ன எதுவும் சொல்லலை எல்லாம் காரணத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கேன் துவம் சூல சூக்ம காரண சரீரா வத்திரிகா இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் என்ன தஹராக்காசத்தில் பிரம்மனை இப்படி கற்பனை பண்ணிக்கோ தியானம் பண்ணு அவ்வளோதான் சொல்லிடுத்து நாடியெல்லாம் வந்து இருக்குது அந்த நாடியில் வந்து ஹிரதயத்துலேருந்து ரஷ்மி வரைக்கும் இருக்கு சூரிய ரஷ்மி வழியாக பிரம்மலோகத்துக்கு போகிறது இப்படிலாம் கதைகள்லாம் சொல்லித் கதையில் அதெல்லாம் அதில் வந்து உண்மை பிரபஞ்சத்தில் இருக்கிற சில அம்சங்கள் அதை சொல்லித்து இங்கே என்ன சொல்கிறார் தௌக பிரஜாபதி உருவாச்சார் இப்போ நம்ம படிக்க போகிற விஷயம் இதில் வரப்போகிறது அதாவது நீ உடம்பு நீ மனசில்லை நீ அஜானமும் இல்லை நீ இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் நீதான் அபகத இந்த மந்திரத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அபகத் நீதான் அபகத பாப்மா துவம் விஜரஹா ம் விமிருத்தியு அதை சொல்றதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறார் ம் விமிருத்யு ம் விசோகா த்தொம் விஜிகத் சகா ம் அபிபாசஹா த்தொம் நிறைவானவன் அர்த்தம் தொம் சத்தியசங்கல்பா ஏன்னா இந்த உண்மையை உணர்ந்த ஞானிக்கு எல்லாம் நடக்கும் ஆனால் அவர் எதுவும் வேணும்னு நினைக்க மாட்டார் வைராக்கியம் இருக்கிறதுனால அதை பற்றிலாம் நினைக்க மாட்டார் ஆக இதெல்லாம் நீ நான் அந்த சோன் வேஷ்டவ்யா இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மைத்ரே பிராமணத்தில் மைத்ரேயை பார்த்து யாஜ்ஞவர்க்கியர் சொல்கிறார் आत्मनस्तु कामाय சர்வம் பிரியம் பகுதி நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ் தாம்மா அப்படின்னு சொல்கிறார் நீயும் செல்ஃபிஷ் தான் நானும் செல்ஃபிஷ் தான் எனக்காகத்தான் நான் உன்னை விரும்புகிறேன் உனக்காகத்தான் நீ என்ன விரும்புகிறேன் உனக்கும் எனக்கும் ஒத்து போச்சுன்னா நான் உன்னை விரும்புகிறேன் என்ன உனக்கு ஒத்து போச்சுன்னா நீ என்ன நேசிக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து போகலன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு நீ ஒத்து வரலன்னா உன்னை விட்டுடுவேன் நீயும் எனக்கு ஒத்து வரலன்னா என்னை நீ விட்டுடுவே ஆனால் நம்மளை ரெண்டு பேரும் அது வேற தத்துவம் நம்மளை ரெண்டு பேரையும் கட்டி போட்டிருக்கிறது தர்மம் அப்படி சொல்லலாம் உண்மையிலேயே கணவனும் மனைவியும் வேறு வேறு கருத்துடையவர்களாக இருந்தாலும் தர்மசாஸ்திரம் தெரிந்திருந்தால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தால் அவங்க பிரிய மாட்டாங்க தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தர்மசாஸ்திரம் தெரியாததுனால ஈஸ்வர பக்திக்கு முக்கியத்துவம் இல்லாததுனால தான் டைவர்ஷன்லாம் வருது டைவர்ஷெல்லாம் வருது பிரிகிறா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தர்மசாஸ்திரமும் அழில் ஸ்ரத்தை வேணும் தர்மசாஸ்திரத்துலேயும் ஈஸ்வரன் இடத்துலையும் பக்தி வேணும்னா இது நான் இன்சிடென்டலாக சொன்னது அதாவது பிரசங்க மைத்ரையை பார்த்து யாக்கியவர்க்கர் என்ன சொல்கிறார் எல்லாரும் நம்ம எனக்கு எனக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறோம் எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலேங்கிறோம் இந்த எனக்கு எனக்குன்னு சொல்கிறோமே அந்த எனக்கு என்னது அப்படின்னு கேட்குறார் அவர் எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலை எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம்ங்கிறேன் எனக்கு எனக்குன்னு சொல்கிறையே அந்த எனக்குங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார் ஆத்மனஸ்துக்காம சர்வம் பிரியம் பவதி ஹே மைத்ரேயி ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவ்யா இந்த ஆத்மாவை பார்க்க வேண்டும் அதன் பொருட்டு இந்த ஆத்மாவினுடைய லட்சணங்களை குரு சாஸ்திரங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் அந்த ஆத்ம தத்துவத்தை குரு சாஸ்திரங்கள் வாயிலாக சிந்திக்க வேண்டும் மனநம் பண்ணணும் நிதித்யாசித்தவ்யா இந்த சோன்வேஷ்டவியா அதுக்கு அர்த்தம் சொல்றேன் சக சா விஜிசி தவியஹாங்கிறது தத் பிரம்மே தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மேதி பாருமல அவர் மைத்திரை கிட்ட யாஜ்ஞான் சொல்லியிருக்கார் அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நீ உன்னையே இறைவனாக உணர்வாய் இதை அழகா பதில் தாய் இப்பதான் ஞாபகம் வருது பாரதியாருடைய ஆத்திச்சூடியில எல்லாம் வருமில்லையா அல்ல வருது நீ என்று உணர் தெய்வம் நீ என்று உணர் ஆத்திச்சூடி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி ஆத்தி சூடி ஆத்திச்சூடினு சொல்லக்கூடாதான் ஆத்தி தெய்வம் நீ என்று உணர் அதுதான் இங்க ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல என்ன இருக்கு பிரஜாபதிஹி உவாச்ச அவர்கள் இருவரிடத்திலும் பிரஜாபதியானவர் சொன்னார் சங்கராச்சாரஸ்வரர் தாவேவ் தாவேவம் தபஸ் தௌ ஏவம் தபஸ்வின சுத்தோக்ய் உபலக்ஷியான லாங்குவேஜ் ரொம்ப அழகாக இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தபஸ்விகளாம் யாரு இந்திரனும் விரோச்சனும் தவம் செய்திருக்கிறார்கள் சுத்த கல்மஷௌ மனசில் கெட்ட எண்ணம் இல்லை யோக்ய் உபலக்ஷிய அவர்களுடைய தகுதியை அறிந்து தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதேங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் தவம் செய்யாதவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்காதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே அவரை கேட்க நச்சாசுஷவே வாச்சியம் நச்சமாம் யோபிய சூயதி ஆ யோகியவு உபலக்ஷிய தபஸ்வின சுத்த கல்மஷௌ யோக்கியவு உபலக்ஷிய பிரஜாபதிஹி உவாச்ச அவர்களுடைய தகுதியை நன்கு அறிந்து கொண்டு பிரம்மதேவர் சொன்னார் தகுதியை அறியாமல் சொல்லிக் கூடாது அந்த கருத்தை சொல்ற ராஜசங்கர் அது உடனே எடுத்த உடனே டீச் பண்ணலையாம் அவங்க தகுதியை புரிஞ்சு நுட்டாராம் புரிஞ்சின்னு டீச் பண்ணுறார் யா ஏஷா அக்ஷிணி புருஷா நிவத்த சக்ஷுர்பிஹி மிருதித்தஷாயி திருஷ்யத்தே யோகிபிஹி திரஷ்டா இந்த கண்ணில் இருக்கும் புருஷன் இந்த கண்ணில் இருக்கார்னு ஆரம்பிக்கிறார் பாடத்தை ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் ஆத்ம வித்தியை சொல்லிக் முறைகள் பல்வேறு விதமாக இருக்கு இது பேர் பிரக்ரியான்னு பேர் மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குற மெத்தடாலஜி பிரக்கிரியா அவஸ்தாத்திரய பிரக்கிரியா அப்புறம் வந்து சரீரத்ரய பிரக்ரியா பஞ்சகோஷ பிரக்ரியா இந்த மெத்தடாலஜி சொல்லி கொடுக்குற முறை இவர் ஆரம்பிக்கிற போது என்ன சொல்கிறார் அக்ஷிணி புருஷா அதுக்கு சங்கராச்சியர் சொல்கிறார் பக்குவமுடையவர்களால் அறியப்படுகின்ற இந்த ஆத்மா கண்ணில் இருக்கிறான் கண்ணில் இருக்கிறான் திருஷது அது ஆதிசங்கரை சொல்கிறார் அதாவது உலக விஷயத்தில் உழலாதவனுக்கு இந்த உண்மை உரியும் உலக விஷயத்தில் உழலாதவன் இந்த இடத்துல சக்ஷுன்னு சொல்கிறார் அறிவுக்கண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் அக்ஷிணி புருஷகா வெறும் வார்த்தை அந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு தான் தெரியும் கண்ணில் இருக்கான் அந்த புருஷன் புருஷனாக யார் அந்த இறைவன் இறைவன் கண்ணில் இருக்கிறார் அதனால தான் நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த வள்ளலார் குரூப்பில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணில் பாப்பா இருக்க இந்த பாப்பா அது இருக்குது வேதத்துலையும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த பாப்பா வந்து கண்ணாடியில் பார்த்துட்டே அது ஒரு வகையான உபாசனை ஒரு கண்ணாடி வைப்பாங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு விளக்கை பொருத்திக்குவாங்க ஜோதி இல்லையா அருள் பெரும் ஜோதி ஆகையினால அதை வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை இப்படி உத்து பாவான் இந்த மெஸ்மரிசெல்லாம் சொல்லி தருவான் சில பேர் ஊதுபத்தியை பாரு அப்படி ஊதுபத்தி இந்த சோடரை மாத்திரம் பார்த்துட்டு இல்லாட்டியும் வேற இத்தையாக பார்ப்பான் அதனால அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது இதோட அடையணும்னு சொல்லி ஆகையினால என்ன பண்ணுறது ஊதுபத்தி முனையவே பார்த்துட்டு அது மாதிரி அக்ஷினி புருஷாக இறைவன் இருக்கிறான் யாருக்கு தெரியும்னா சக்ஷுபிஹி மிருதித்த கஷாயை திருஷ்யத்தே நிவத்த சக்ஷுபி ரொம்ப நிவர்த்த சக்ஷுபீனா என்ன அர்த்தம்னா அங்கங்கெல்லாம் கண்டதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்காதவங்க ஆவருத்த சக்ஷு அதாவது இந்த இந்திரியத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துகிறானா டிவி பார்க்குறதுக்கோ மற்றதுக்கு இல்லை உபரிஷத்து புஸ்தகம் படிக்கணும் அதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறோம் கண்ணை எதுக்கு உபயோகப்படுத்தணும் ரொம்ப அலர்ட்டாக வச்சுருக்கோம் ஒன்று இந்த பக்கம் வாசல் இருக்குன்னு தெரியணும் எல்லாம் தெரியும் விவே எதுக்கு வேணுமோ அதுக்கு தான் கண் மற்றத்துக்கெல்லாம் கண்ணு கிடையாது அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்வரன் ஆத்மவசை விதேயாத்மா பிரசாதம் ஆஹ் விருப்பு வெறுப்பை நீக்கி இந்திரியங்கள விஷயங்கள்ல எவன் சஞ்சரிக்க விடுறானோ அவனுக்கு மனசுல வந்து எனது அளவாயிரதெல்லாம் இருக்காது ஏன்னா கண்ட கண்டதெல்லாம் தெரிஞ்சுட்டா மனசை என்னத்தெல்லாமோ யோசிக்கும் ஆ உள்ளுக்குள்ள போற நியூஸையே குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்கனே அது என்ன ஆகும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அதனால மனநலம் மண் ஆக்கம் ஆஹ் ஏஷகா அக்ஷினி புருஷா ஏஷஹா ஆத்மா இத்தி உவாச்ச இத்திக உவாச்ச இதுதான்ப்பா இந்த ஆத்மா அபகத்தை பாத்மா ஆத்மான்னு சொன்னது இதுதான் ஆத்மா இந்த கண்ணில் தெரியும் புருஷனே ஆத்மா கண்ணில் இருக்கும் புருஷனே ஆத்மா யோசிக்க வைக்கிறார் சிந்திக்க தூண்டுறார் இப்போ நீங்களாம் நிறைய பேர் அங்கே நிறைய வருஷமாக சத்சங்கம் கேட்கறதுனால உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் ஒே தெரியாம வரா அவனை பார்த்து கண்ணில் இருக்கார் அப்பா கடவுள் அங்கெங்கும் தேடுறியே ஓன் கண்ணிலேயே கடவுள் இருக்கார் எப்படி இருக்கும் ஓன் கண்ணிலேயே கடவுள் இருக்கார் அந்த கண்ணில் தான் கடவுள் இருக்கார் அந்த கண்ணில் இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அழியாதவர் உன் கண்ணில் இருக்கும் கடவுள் அழியாதவர் கண் அழியும் கண்ணில் கடவுள் அழிய மாட்டார் கண்ணில் இருக்கும் கடவுள் அழியமாட்டார் அவர் அழியாதவர் அவர் அச்சமற்றவர் உனக்கு வேணால் பயமாக இருக்கும் எதையா பார்த்து ஆனால் உன் கண்ணில் இருக்கும் அந்த தத்துவம் இருக்கிறது அல்லவா அந்த தத்துவம் அச்சமற்றது அமிர்தம் அபயம் ரெண்டும் அழியாதது எனவே அழியாது எப்படி இருந்தாலும் நான் அழிய மாட்டேன் நான் எந்த பயப்படணும் ஏன் உடம்பு அழியத்தான் போகிறது அது என்னவா ஆகத்தான் போகிறது அப்போ நான் இதை குறித்து நான் பயப்பட்டு என்ன போகிறது ஆஹ நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக ந சைனம் க்ளேதயன் தியாபா நோஷயதி மாருத அச்சேத்தியோயம் அதாஹ்யோயம் அக்லேத்தியோ சோஷியே வச்ச நித்யசர்வதாணு ரச்சலோயம் சனாத்தனா இந்த இது பிரிக்கிற போதே நம்ம இன்னொன்று நான் சொல்லியிருக்கணும் அதாவது ஸ்தூலசூக்மக்காரணசரீரவியரித்தமான ஆத்மாவும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கணும் இது அழியக்கூடியது உணர்வு அழியாதது உணர்வாகிய நான் அழியாதவன் உடலும் உள்ளமும் உடல் மாறும் உடல் அழியும் உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும் எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது அழிவதாக சொல்லப்படுவதும் பழக்கம் எது அழிகிறதோ அது உண்மையில் அழிவதில்லை சொல்கிறாங்க இல்லையா மேட்டர் நெவர் கிரியேட்டட் ஆர் நாட் டிஸ்ட்ராய்டு சொல்கிறாங்க இல்லையா Matter வந்து நாட் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு Only change. Change. எல்லாம் மாறும் உடம்பு மாறும் உடம்பு அழிஞ்சாலும் வேறு விதமாக மாறும் உள்ளம் மாறிகின்றே இருக்கு இந்த கேம்புக்கு வந்து எட்டு நாளில் என்னெல்லாம் மாறியிருக்கோ எனக்கு தெரியாது ஆக மாறுறது ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் மாறுறதெல்லாம் பார்க்குறவன் மாறாமல் இருக்கிறான் மாறுவதை அறிபவன் மாறாதவன் மாறாத தத்துவந்தான் மாற்றங்களை அறிகிறது மாற்றங்களை மாற்ற முடியாது என்பது மாற்ற முடியாது சொல்லலாம் மாற்றங்கள் என்பது மாற்ற முடியாதது மாற்றின்தான் இருக்கும் ஆக கண்ணில் கடவுள் இருக்கிறார் இவர் அழியாதவர் அது மாத்திரமல்ல பயப்படாது இதை புரிஞ்சுக்கணும் ஆத்மா சைதன்யம் ஸ்தூர சூக்ம காரண சரீரம் ஜடம் ஆத்மா நிர்விகல்பம் ஸ்தூர சூக்ம சரீரம் எனது சவிகல்பம் ஆத்மா சத்தியம் அனாத்மா சிம்பிளா போட்டுக்கலாம் அனாத்மா மித்யா ரெண்டையும் போட்டுக்கணும் சார்ட் போட்டு அனாத்மா ஆத்மா நான் உண்மையில் அழியாதவன் மாறாதவன் நான் எவர் செக்யூர் நெவர் இன்செக்யூர் ஆனால் நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் ஐ ஆம்இன் இன்செக்யூர் நான் பாதுகாப்பற்றவனாக இருக்கிறேன் என்னை கேட்குறதுக்கு ஒருத்தனம் இல்லை நான் நாதி இல்லாமல் இருக்கேன் அது உன்னுடைய கற்பனை கூடவே இருந்தாலும் கூட உனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது ஆக இதுதான் அர்த்தம் அமிர்தம் அபயம் ஏதத்து ஏதத் பிரம்ம ஏதத் பிரம்ம இதுதான் பிரம்மம் அப்போ உடனே கேட்குறான் உடனே உங்க கேட்குறேன் ஹே பகவா யா அயம் அப்ஸு பரிக்காயத்து எஸ் அயம் ஆதர்ஷே ஏஷா கதமாக இத்தேஷாரு இவங்க கேட்குறான் தண்ணியில் பார்த்தா தெரியுதே இப்போது நான் உங்கள் கண்ணில் என்ன பார்க்க முடியுமா முடியாதா உங்கள் கண்ணில் என்ன பார்க்க முடியும் உங்கள் கண்ணில் உங்கள பார்க்க முடியாது உங்கள் கண்ணில் உங்களை பார்க்க முடியாது என் கண்ணில் உங்கள பார்க்க முடியும் உங்கள் கண்ணில் என்ன பார்க்க முடியும் கண்ணில் கண்ணில் பார்க்கறது அதனால தான் சில பேர் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க இப்படி நான் உங்களை எப்படி பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சோம் நேரம் கழிச்சு உங்களுக்கு இப்படி திருமணம் தோணும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அதுவே ஒரு சைக்காலஜி சொல்கிறாங்க ஒருத்தர் நேர மூஞ்சியை பார்த்து பேசலாம் ஏதோ பிராப்ளம் அப்புறம் விட்டு போனா என்ன பண்றது என்ன தோணும் நேரம் பார்க்கறது அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அந்த கண்ணில் ஒரு சக்தி இருக்குது பார்த்தியாது அந்த பார்வை இருக்கேப்பா பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் ஏதாவது புலம்பின்ண்டே இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த கண்ணை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்து வாங்க என்னை பார் சிரிங்கிற மாதிரி அது மாதிரி என்ன இந்த கண்ணை மாத்திரம் ஒட்டிடுவான் யாரோ ஒரு மகாத்மாவோடய கண்ணை மாத்திரம் ஒட்டுறாங்க அந்த கண்ணில் எல்லாம் இருக்கா அதாவது ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும் ஹோல்டு வேணுக்கு அடைய அதான் அந்த கண்ணையாக பார்த்துட்டு பார்த்துட்டு பயம் முழுக்க முழுக்க பயம் உள்ளே உள்ளூர பயம் என்ன ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் பயமோ பயம் அதனாலதான் பாரதியார் ஆத்திசூடி முதல்ல ஆரம்பித்த உடனே என்ன அச்சம் தவிர இந்த விரும்ப அரஞ்சய விரும்பினால் அச்சம் தவிர்க்கலாம் நம்ம சேர்த்துட்டோம் அரஞ்செய விரும்பினால் அச்சத்தை தவிர்க்கலாம் ஒளையார் ஆத்தி சூடிக்கும் பாரதியார் ஆத்தி சூடிக்கும் உள்ள தொடர்பு என்ன சொன்ன என்ன பண்ணா சுவாமி இந்த கண்ணில் இருக்குங்கிறீங்களே கண்ணில் என்ன இருக்குன்னா தண்ணிக்குள்ளே பார்த்தா தண்ணியில் கண்ணால் தானே தண்ணியை பார்க்குறேன் அந்த தண்ணியில் தெரியிறானே அவன்தானான் நான் நீ தான் உன் கண்ணில் இருக்கான்னு உடனே தண்ணியில் தெரியறதா அப்படின்னா கண்ணாடியில் பார்த்தா தெரியறதே அதுவாக தண்ணியில் பார்த்தா நான் இருக்கேன்னு தெரியறது கண்ணாடியில பார்த்தாலும் நான் இருக்கேன்னு தெரியறது கண்ணில் தெரியும் இறைவன் கண்ணில் தெரியும் இறைவன் அப்படின்னா இந்த தண்ணியில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் அடுத்த வகுப்பில் இது விளக்கம் சொல்கிறேன் இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன் சாயா ரூபம் ஜகுருத்துகுங்கிற சங்கராச்சாரியர் அவங்க நிழலையே ஆத்மான்னு நினச்சுனுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த உடம்பே ஒரு நிழலான் இறைவனின் நிழல் ஜீவாத்மா இறைவனின் நிழலே ஜீவாத்மா இறைவன்தான் ஒரிஜினல் எல்லா உடல்களும் எல்லா உயிர்களும் இறைவனின் நிழல்கள் எல்லா உயிர்களும் இறைவனின் நிழல்கள் அவங்க நிழல்களையே நெஜன் நினச்சுன்னுட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறார் இது நிழலப்பா நிஜம் வேற அப்படின்னு சொல்ல போறார் அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம் ஓம் அப்பியாயன் தும மாங்காணி சேந்து சொல்லலாம் ஓம் அப்பியும் அதே குருநாத சுவாமிக்கு